பாடம் ஐம்பத்தி இரண்டு அல்லாஹுவிடம் ஆதரவு வைப்பதின் சிறப்பு ஒப்படைக்கிறேன் தன் அடியார்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என அந்த அடியார் கூறினார் அவரை அல்லாஹ் அவர்களின் தீங்குகளில் இருந்து பாதுகாத்துக் கொண்டான் நாற்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்தாவது வசனங்கள்